ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபினும் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தங்கிற தலைப்பில் ஸ்ராத்திலே நாம் சொல்லக்கூடியதான ஒவ்வொரு மந்திரங்களுடைய அர்த்தங்களையும் பார்த்துன்னு வரோம் அதிலே இப்போது நம்முடைய மூன்று விதமாக நம்முடைய வேதம் பிரித்து காண்பிக்கிறது அது விஷயமாக பார்க்குறோம் இப்போது அதாவது முதல் ஏழு தலைமுறை ஒரு பிரிவாகவும் அதற்கு முன்னாடி மூன்று தலைமுறை ஒரு பிரிவாகவும் அதற்கு முன்னாடி மூன்று தலைமுறை ஒரு பிரிவுன்னு மூன்று பிரிவுகளாக நம்முடைய பிதர்களை வேதம் சொல்கிறது மகர்ஷிகளும் இதை விரிவாக காண்பிச்சிருக்கா என்ன காரணம் அப்படின்னா இது விஷயமாக பிரம்மபுராணம் நமக்கு சில விஷயங்களை சொல்கிறது பிரம்மபுராணத்தில் சொல்கிற பொழுது ஸ்ருத்வைவம் யமமார்க்கம் தே நரகேஷுஜ யாத்தனாம் பப்ரட்சுச்ச புனர்வியாசம் சம்சயம் முனிசத்தமாக மகர்ஷிகள் எல்லோருமாக வியாசாச்சாரியார்கிட்ட கேட்கிறார் வியாசாச்சாரியார் மகரிஷிகளுக்கு தர்மங்களை சொல்கிறார் அப்படி சொல்லிட்டு வர்ற வரிசையில் மகரிஷிகள்லாம் கேட்குறான் இந்த யம மார்க்கம்னு ஒன்று சொல்லப்படுறது பாபம் ப பாபம் பண்ணினவர்கள் யமமார்க்கமாக யமலோகத்துக்கு போய் துக்கங்களை செய்த பாபகர்மாவனுடைய பலனை அனுபவித்த பிறகு இந்த லோகத்தில் பசுபக்ஷியாதிகளாக பிறக்கிறான் அப்படின்னு உபனிஷத்து சொல்கிறது இது விஷயமாக நீங்கள் விரிவாக சொல்லணும் மேலும் ஆக்னோ भगवता கர்ப்ப சஞ்சாயத்தை யா யா ஜாத்தஸ்து புருஷா பிரபத்தே ததுச்சதாம் ஒவ்வொரு புருஷனும் இந்த உலோகத்தில் வாழற வரையிலும் புண்ணிய கர்மாவை பண்ணுறான் இல்லாட்டா இல்லாட்டா பாபகர்மாக்களை பண்ணுறான் பண்ணிட்டும் இங்கிருந்து கிளம்பி பரலோகத்துக்கு போகிறான் அங்கே போய்ட்டு துக்கங்களையோ சுகத்தையோ அனுபவிக்கிறான் இந்த சுகதுக்கங்கள் எப்படி அனுபவிக்கிறான் எத்தனை காலம் அனுபவிக்கிறான் எப்படி அனுபவிக்கிறான் இது விஷயமாக நீங்கள் சொல்லணும் ஜீவஸ பகவான் கொஸ்தகா சுகதுக்கே சமஷ்ணுதே எங்கே இருந்துட்டு சுகதுக்கங்களை அனுபவிக்கிறான் எத்தனை காலம் அனுபவிக்கிறான் எதை முதல்ல அனுபவிக்கிறான் இது விஷயமாக எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு மகரிஷிகள் கேட்கிறான் இது விஷயமாக வியாசாச்சாரியா விரிவா சொல்ற உபனிஷத்தினுடைய சாரத்தை காண்பிக்கிறார் வியாசாச்சாரியா உபனிஷத்து என்ன சொல்றது ஒவ்வொருத்தனும் இந்த சரீரத்தை எடுத்துக்கிறதுக்கு கர்மாதான் காரணம் கர்மாதான் ஒவ்வொருத்தனும் இந்த உலகத்தில் சரீரம் வர்றதுக்கு கர்மா காரணம் அந்த கர்மாக்களை மூன்று விதமாக பிரிச்சிருக்கா புண்ணிய கர்மாக்கள் பாபகர்மாக்கள் புண்ணியமும் பாபமும் சேர்ந்து உபயமாக மிஸ்ரகர்மா அப்படின்னு மூன்று விதமாக பிரிச்சுருக்கா சுரேஸ்வராச்சாரியால் சொல்கிற பொழுது சுபைராப்னோதி தேவத்வம் நிஷித்தைர் நார்கீம் தனும் உபாபியம் புண்ணியபாபாபாம் மனுஷ்யம் லபத்தை வச அப்படின்னு காண்பிக்கிறான் ஒருத்தன் புண்ணிய கர்மாவே பண்ணியிருக்கான் சுத்தமாக பண்ணியிருக்கான் அப்படின்னா அவன் தேவத்துவம் தேவசரீரத்தை எடுத்துக்கிறான் சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக ஒருத்தன் பாபகர்மாவே பண்ணியிருக்கான் அப்படின்னா நாரகியும் தனும் அந்த துக்கத்தை அனுபவிக்கிறதுக்காக நரக்கசரீரத்தை எடுத்துக்கிறான் புண்ணியமும் பாபமும் கலந்து மிஸ்ரகர்மா பண்ணுறதுனாலே மனுஷ்யம் லப தேவசகா இந்த மனுஷரீரமானது கிடைக்கிறது தேவசரீரம்னா எப்படின்னா தன் இஷ்டப்பட்டது போல சரீரத்தை எடுத்துக்கலாம் பிறப்பு இறப்புங்கிறது கிடையாது கர்த்தும் அகர்த்தும் அந்யதா கர்த்தும் சக்தாக தேவாகா எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியும் செய்யாமலும் இருக்க முடியும் மாற்றி செய்ய முடியும் இந்த சக்தி படைத்தவர்கள் தேவர்கள் அப்படி தேவசரீரம் நரக்க சரீரம்ங்கிறது எப்படின்னா பசு பக்ஷியாதிகளாக பிறக்கிறது துக்கங்களை அனுபவித்த பிறகு பசு வந்து பிறக்கிறது பசு பக்ஷிகளுக்கெல்லாம் திரிய பேர் அப்படி பிறக்கிறது இந்த புண்ணியம் பாதி பாபம் பாதி அல்லது புண்ணியம் ஜாஸ்தி பாபம் குறைச்சல் பாபம் ஜாஸ்தி புண்ணியம் குறைச்சல் இப்படி கலந்து பண்ணுறத்தினாலே அந்த பலனை அனுபவிச்சு இந்த மனுஷரீரத்தை ஒவ்வொருத்தனும் எடுத்துக்கிறான் அப்படின்னு நமக்கு உபனிஷத்து காட்டுறது பிரம்மசூத்திரம் சொல்கிற பொழுது சம்யமனேத்வனுபூய இதரேஷாமாரோஹாவரோகோ தத்கஜ தரிசனாத் அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு இதரேஷாம் பாபகர்மாவை செய்தவர்களுக்கு சம்யமனே யம லோகத்தில் யமயாத்தனாக அனுபூவ யமனால் கொடுக்கப்படுற துக்கங்களை அனுபவித்த பிறகு அவரோகா திரும்பவும் இந்த உலகத்தில் வந்து பசுபக்ஷியாதிகளாக பிறக்கிறார் திரும்ப புண்ணிய கர்மா படினான்னா தேவசரீரம் கிடைக்கும் இல்லாட்டா திரும்பவும் நரகசரீரம் இப்படி ஆரோகாவரோகோ திரும்பவும் பறக்கறான் இறந்த பிறகு என்னிடத்துலே வரான் அப்படின்னு யமன் சொல்கிறார் தத்கஜ தரிசனாத் ஏன்னா யமனுடைய வாக்கியம் அது அயன் லோகோ நாஸ்தி பர இதி மானி புன்புனர்வசமா பத்திய அயன் லோகோ நாஸ்தி இந்த திருஷ்யமானம் இந்த பார்க்குறோமே நாமல் இந்த பார்க்கக்கூடிய உலகங்கிறது நித்தியமில்லை இது அழியக்கூடிய வஸ்துக்கள் இது இல்லாமல் ஒரு உலகம் இருக்குது அப்படின்னு சொல்லிண்டு ஒருத்தன் செய்ய வேண்டிய காரியங்களை பூரா செய்யாமல் செய்யக்கூடாத காரியங்கள் பாபகர்மாக்களை யார் பண்ணுறானோ புனப்புனர் வசமாபத்தியத்தையுமே என்னிடத்துல திரும்ப திரும்பவும் இங்கே வரான் துக்கத்தை அனுபவிக்கிறதுக்கு அப்படின்னு யமனே சொல்கிறார் ஆகையினாலே துக்கங்களை அனுபவித்தால் யம யாத்தனைங்கிறது உண்டு அப்படின்னு உபனிஷத்து காட்டுறது இந்த சாரத்தை தான் வியாசாச்சாரியால் பிரம்மபுராணத்தில் சொல்கிறார் அப்படி சொல்லிட்டு வர்ற பொழுது ரிஷிகள் கேட்குறா இந்த யம யாத்தனைகளை துக்கங்களை அனுபவிக்கிறான்னா எப்படி அனுபவிக்கிறான் ஜீவஸ பகவன் கொஸ்தகா சுக துக்கே சமஷ்ணுதே எங்கே இருந்துட்டு இந்த துக்கத்தை அனுபவிப்பான் எத்தனை நாள் அனுபவிப்பான் அப்படின்னு கேட்குறான் இதற்கு என்ன சொல்கிறார் நான் சொல்கிறேன் இது ரொம்ப முக்கியமான கேள்வியை கேட்டிருக்கேன் இதை கர்ம கர்ம பலன் இவைகளெலாம் இந்த கர்ம பலன்கள் நமக்கு எப்படி பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத உறுதியாக நம்மளால் சொல்ல முடியாது ஆனால் ஒருத்தன் இந்த உலகத்தில் வாழ்ந்து அவன் சுகதுக்கங்களை பண்ணி காலமான பிறகு என்ன மாதிரி அவன் சுகதுக்கங்களை அனுபவிக்கிறான் எத்தனை நாள் அனுபவிக்கிறான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச வரையிலும் நான் சொல்கிறேன் ஓரளவுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வியாசாச்சாரியா இது விஷயமாக சொல்கிறேன் என்ன சொல்கிறான்ங்கிறத அடுத்தடுத்த உபன்யாசங்கள்லே பார்ப்போம்